வணக்கம் நற்றினையின் எண்பத்தி நான்காவது அறிவோம் மஞ்சள் தலை பதிவிற்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இன்றைக்கி நம்ம அறிவோம் மஞ்சள் தலையில் இத்தாலி நாட்டில் பிறந்து சிறந்த கல்வியாளராகவும் மனோ தத்துவ மருத்துவராகவும் சின்ன குழந்தைகளுக்கு ஒரு புதிய கல்வி முறையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தொடங்கிய மரியா மாண்டிசோரி அவங்களை பற்றியும் அவர் நினைவாக வெளியிடப்பட்ட அஞ்சல் திளைகளை பற்றியும் பேசி தெரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதில் இத்தாலி நாட்டில் கிரேவல்லேங்கிற ஊரில் பிறந்தவங்க தான் மரிய பெண் கல்விக்கான இம்பார்ட்டன்ஸும் வாய்ப்புகளும் குறைஞ்சிருந்த அந்த காலகட்டத்தில் ஆண்களுக்கான தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தில் சேர்ந்தாங்க அவங்க ஆனால் அவங்களுக்கு அங்கே படிக்க பிடிக்காம மருத்துவ படிப்பில் சேர்ந்தாங்க அங்கேயும் அதே நிலமை தான் அவங்க சேர்ந்த மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்கள் மரியா ஒரு பொண்ணுங்கிறதுனால அவங்களுக்கு கல்வி கற்றுத்தர்றதில் வேறுபாடு காட்டினாங்க நிறைய ஹராஸ்மெண்ட்டும் பண்ணாங்களாம் ஆனாலும் மரியா அதையெல்லாம் எதிர்த்து நின்று ஆயிரத்தி இத்தாலியோட முதல் பெண் மருத்துவங்கிற பட்டத்தை பெற்றாங்க தன்னோடய மருத்துவ துறையில் அவங்க ஈடுபாட்டோட வேலை செய்ய நினச்சது குழந்தை கல்வி மற்றும் குழந்தைகளோட சைக்காலஜி பற்றி குறிப்பாக மூளை வளர்ச்சி குறைவாக இருக்கிற குழந்தைகள் நோய் தொற்று உள்ள குழந்தைகள் அப்புறம் படிப்பு குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கான ஒரு கல்வி முறை தேவைன்ட்டு அதுக்காக பல்வேறு ஆராய்ச்சிகளை செஞ்சாங்க குழந்தைகளுக்கு சுதந்திரமான சூழலில் கல்வி அளிக்கிற முறையை கொண்டு வந்தாங்க மரியா நோட் புக்ஸுக்கு பதிலாக பொம்மை கலர் அட்டைகள் ஒலிக்கருவிகள் ஓவியம் கலர் பேப்பர்ஸ் பாட்டில்ஸ் இப்படிப்பட்ட பொருட்களை வச்சுக்கிட்டு ஒரு ஐம்பது குழந்தைகளை கொண்ட மாடல் ஸ்கூலை ஆயிரத்தி ரெண்டு வயசுலேருந்து ஏழு வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு அவங்க ஆரம்பித்தாங்க அங்கே அந்த பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி பாடத்தை விட நடைமுறை பாடத்தை தான் அவங்க சொல்லி கொடுத்தாங்க இருக்கிற இடத்த க்ளீனாக வச்சுக்கிறது தனிப்பட்ட பாதுகாப்பு பூக்களை வரிசையாக அரேஞ்ச் பண்ணுறது ஹேண்ட் வாஷிங் உடற்பயிற்சி மேடை பேச்சை அங்கீகரிக்கிறது குக்கிங் அப்படின்ட்டு பல்வேறு ஆக்டிவிட்டி பேஸ்டு கல்வியை முன்னிலைப்படுத்துனாங்க இந்த கல்வி முறையை பல்வேறு உலக நாடுகளுக்கும் போய் எடுத்து சொல்லி அந்த நாடுகள்லையும் மாடல் ஸ்கூலை ஆரம்பித்தாங்க மரியா இந்த மாடல் ஸ்கூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சின்னதாக மரியா அவர்கள் தொடங்கினது இன்றைக்கி உலகம் முழுக்க சுமார் இருபத்தி ரெண்டாயிரம் பள்ளிகளாக மாண்டிசோரி பள்ளிகளாக வளர்ந்துருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் இந்தியாவுக்கு வந்த மரியா அவர்கள் எட்டு வருஷம் தங்கியிருந்து ஏராளமான ஆசிரியர்களுக்கு மாண்டிசோரி கல்வி முறையை பயிற்சி கொடுத்தாங்க உலக நாடுகளில் அவங்க பல்வேறு இடங்களில் பேசும்போது இந்தியா தன்னோட ரெண்டாவது வீடுன்ட்டும் குறிப்பிட்டு பேசுவாங்களாம் இனிமை எளிமை உற்சாகம் நிறைஞ்ச கல்வி முறையை அறிமுகப்படுத்தி அது மூலமாக குழந்தைகளோட படைப்பாற்றலை மேம்படுத்தின மரியா மாண்டிச்சோரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நம்ம விட்டு பிரிஞ்சாங்க மரிய மாண்டிசோரியோட சமூக சேவையை நினைவுபடுத்துகிற மாதிரி பல நாடுகள் அஞ்சல் தலைகளை வெளியிட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் மரியா அவங்களோட நூறாவது பிறந்த நாள் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்தியா இருபது பைசா மதிப்புள்ள அஞ்சல் தலையை வெளியிட்டாங்க அதே நாளில் மரியா அவங்க பிறந்த நாடான இத்தாலி ஒரு அஞ்சல் தலையையும் பாகிஸ்தான் நாடு 20 பைசா மற்றும் ஐம்பது பைசா மதிப்புள்ள ரெண்டு அஞ்சல் தலைகளையும் வெளியிட்டு மரிய மாண்டிசோரியை கௌரவப்படுத்தினாங்க ஸ்ரீலங்கா நாடு ரெண்டாயிரமாம் வருஷத்தில் மரியா அவங்களோட நூற்றி பிறந்த தினத்தோட நினைவாக மூணு ரூபாய் ஐம்பது பைசா மதிப்புள்ள ஒரு அஞ்சல் தலையை வெளியிட்டாங்க இத்தாலி நாடு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி அஞ்சாந்தேதி மரியா மாண்டிசோரி அவங்களால் தொடங்கப்பட்டு இன்றைக்கி உலகம் முழுக்க சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டுருக்கிற கல்வி நிறுவனத்தோட நூறாவது ஆண்டை சிறப்பிக்க ஒரு அஞ்சல் வெளியிட்டு மரியா அவங்களையும் அவங்க தொடங்கின கல்வி முறையையும் கௌரவப்படுத்தியிருக்காங்க ஆசிரியர் இல்லாத நிலையிலையும் ஒரு குழந்தையால் கற்றுக்க முடியும்னா அதுதான் ஒரு ஆசிரியருக்கான மிகப்பெரிய அடையாளம்னு சொன்ன மரியா மாண்டீஸ்வரிய நம்ம அறிவோம் அஞ்சல் தலை நினைவு கூறுவோம் மேலும் வரும் வாரம் நம்ம அறிவோம் அஞ்சல் தலை பயணத்தில் அஞ்சல் தலை பற்றின தகவலை பேசி தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்